ஸ்ரீகுருப்பியோ நம மகாபெரிவாலுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்துடன் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது இந்த மூணு நாளில் மகாபெரிவாலுடைய ஜெயந்தி கல்யாணமாக வேண்டிய குழந்தைகளுக்காக சீக்கிரம் கல்யாணத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக கந்தர்வராஜ மந்திர ஜபம் ஹோமம் ஸ்வயம்பரா பார்வதி मंत्र ஜபம் ஹோமம் அதோடு கூட விவாகப்பிரதமான ஜபங்கள் அத்தனையும் ரொம்ப அற்புதமான முறையில் நடந்தது நிறைய குழந்தைகள் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தின்றது தான் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த கந்தர்வராஜ மந்திரங்கிறது ரொம்ப அற்புதமான மந்திரம் அந்த மந்திரத்தை ஜபம் அணினாலே சீக்கிரம் விவாகத்தை கொடுக்கும் இதை ஒவ்வொருத்தரும் பண்ணி அதை பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமசாத்தியம் ஏன்னா ரொம்ப அசாத்தியமாக செலவாகுங்கிறது ஒன்றும் இந்த அளவுக்கு ரித்விக்குகளை சேர்த்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமம் இங்கே ரொம்ப அற்புதமான முறையில் நடந்தது பெரியவாருடைய சந்நிதியில் இந்த ஜப்பஹோமங்களுக்கு ஆதரித்த வரன்கள் கன்னிக்கைகள் நேராக வந்து கலந்துண்ட வரண்கள் கன்னிகைகள் அத்தனை குழந்தைகளுக்கும் சீக்கிரமாக ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே விவாகம் சித்திக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா அந்த ஹோமம் பண்ணுற பொழுது அந்த ஜாலியிலேயே அந்த வரன் ஒரு கன்னிக்கைக்கு மாலை போடுற மாதிரியும் மாங்கல்யதாரணம் பண்ணுற மாதிரியும் அந்த ஹோமத்தில் இந்த வந்ததுன்னு பல பேர் ஃபோட்டோ எடுத்து இப்படியெல்லாம் காண்பித்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன சுவாமியே நேராக இதை அங்கீகரிக்கிறார் பெரியவா இந்த அளவுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காங்கிறது நேராக பார்த்து சந்தோஷப்பட்ட அத்தனை பேரும் அப்படி இங்கே வந்திருந்த அத்தனை குழந்தைகள் இந்த ஜப்பஹோமங்களில் கலந்துட்ட அத்தனை குழந்தைகளுக்கும் சீக்கிரம் விவாகமாகணும்னு மகாபிரிவாவுடைய சன்னிதியிலேயும் யக்னேஸ்வரர் சன்னிதியிலையும் பரிபூர்ணமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த ஜாதக மேளா மகாபிரிவா ஜெயந்தி இந்த சந்தர்ப்பத்தில் மூணு நாளைக்கு தொடர்ந்து நம்முடைய பத்திரவாக்கில் உபன்யாசங்களை வெளியிட முடியல யாரும் தவறாக நினைக்க விடாது இன்னிலிருந்து தொடர்ந்து நம்முடைய சனாதன தர்மங்கள் அவைகளுடைய முக்கியத்துவங்கள் இந்த உபன்யாசம் தொடர்ந்து வரும் அத்தனை பேரும் கேட்டு என்ன ரொம்ப ஆசையோடு கூட இந்த உபன்யாசங்களை நிறையா பேர் கேட்குறா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இத்தனை பேர் நம்முடைய தர்மங்கள் நம்முடைய ரிஷிகள் நம்முடைய தர்மங்களை இந்த அளவுக்கு சொல்லியிருக்கான்னு கேட்டு சந்தோஷப்படுறா அத்தனையும் பெரியவாருடைய அனுகிரகம் அத்தனை பேரும் இந்த கேட்டு பெரியவாளுடைய அனுகிரகத்துக்கு பரிபூர்ணமாக பாத்திரவர்களாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்